பிரேம பக்தர்களே புருஷா தான் இல்ல ஸ்ரீதாங்கிறது அனுகிரகத்தினால பிரேம வரும் பிரகாசத்தே குவாபி பாத்திரே என்ற நாரத பக்தி சூத்திரத்துல கோட்டில யாருக்கோ இப்ப ஏற்பட்ட வருது அப்படிங்கிறார் அதுல மற்றொரு பக்தர் இவருக்கு சேனா நாயி அப்படின்னு பெயர் இவர் நாவிதர் உடையவர் இவர் ஒரு பாத்ஷா முஸ்லிம் அரசன் அவருக்கு தலை பண்ண வேண்டியது டிரெஸ் பண்ணி வேண்டியது அவரை தர்பாருக்கு அனுப்ப வேண்டியது இவருக்கு வேலை இவருக்குன்னு தனியா வீடு மானியங்கள்லாம் குறைச்சிருக்கிறார் அந்த பாத்ஷா இவருக்கு தினம் ஒரு நட போய் அவருக்கு பண்ணி விட்டுட்டு வந்துட்டா போறோம் மற்ற சமயங்கள்லாம் இவருக்கு தன்னுடைய கிரகத்திலேயே விட்டல மூர்த்தி இருக்கிறார் பகவானுக்கு அபிஷேக அலங்காரம் பண்றதும் எதிர உட்கார்ந்து கொண்டு பஜனை பண்றதும் சாதுக்கள் வந்தால் அவர்களோட கொண்டாடுறதுமா இரு சாதுக்கள் பெரும்பாலும் ஜாதி பேதம் பார்க்க மாட்டார் இவருடைய கிரகத்துக்கு வந்து இவரோட கூட சேர்ந்து பஜனை பண்ணின்றிருப்பார்கள் இவர் கிரகத்திலேயே சாப்பிடக்கூடிய சாதுக்களும் உண்டு சாப்பிடுறது இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு உழுப்ப கொடுத்துருவர் மாவு அரிசி கொடுத்துருவர் அவர்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டுப்பார்கள் இவரோட கூட சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் என்று சாதுகளுக்குண்டா இவருக்கு ரொம்ப பரம பிரேம அடிக்கடி பண்டரிபுரமும் வந்துடுவர் ராஜாவுக்கு சேவை பண்ணும் பொழுதே ராஜாவையே பாண்டுவருங்கனா நினைச்சு விடுவர் இப்படி இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் ராஜசேவைக்காக தான் இவர் புறப்படுறார் அதற்கான வேண்டிய பொட்டியல் உள்ள கத்திய முதலவிகளாம் எடுத்துக்கொண்டு ராஜசேவைக்காக புறப்படுறார் இவர் புறப்படுறதும் பண்டரி யாத்திரையாக பக்தர்கள் யாரும் வரார்கள் அந்த பக்தர்களை பார்ப்பதுமே இருக்கு அவர்களை பார்ப்பதுமே சாதுக்களை உண்டா பெரிய வள்ளலாச்சே அவர்கள் என்ன என்ன கொடுக்கிறாள்னால் காது நிறைய பகவத்குணத்தை கொடுத்துடுறா நெஞ்சு நிறைய பக்திய கொடுத்துறார்கள் அவர்கள் கொடுக்கறத வேற யார் கொடுக்க முடியும் தேவ கேவிடா பகவானுடைய கிருபினாலேயே அத்தகைய சத்சங்கம் கிடைக்கிறது அது எத்தகையது அப்படிங்கறதே ஒரு பாமரனான நான் எப்படி வர்ணிக்க முடியும் ஜட ஜீவன்களை கூட சாதுக்கள் உத்தாரணம் பண்ணி விடுறார்கள் ஜடஜீவ உத்தார்கே கிலா சுபந்த இதுதான் சரியான பாதை இந்த பாதையில போ என்று சாதுக்கள் காண்பிச்சு சேனாம் கோபம் சேனாநாவிதருடைய அபங்கம் இது இது போல நிறைய அபங்கம் அவர் பகவத் விஷயமா பாடியிருக்கிறார் சாதுக்கள் தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சு வந்தார் அவர்களோட கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு வெகுநேரம் ராஜ சேவையை மறந்துட்டார் ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார் சாதுக்களுடைய சரணத்தில் உருண்டு பெறல்றார் ஆனந்த பாஷ்பம் விட்டு தன்னுடைய சர்வ காரியத்தையும் மறந்துவிட்டார் அக்கம் பக்கத்துல இவருடைய பங்காளிகள் இருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் இவரை கண்டு அசூய என்ன அசூய என்ன இவர் வந்து இவருக்கு வீடு மானியம் இருக்கு ராஜா சர்வ சௌகரியமும் பண்ணி கொடுத்துருக்கிறான் ஒருவேளை போய் ராஜாவுக்கு நித்தியபடியும் அழுக்கிற முஸ்லிம் முஸ்லிம் தானே அவர் நித்தியப்படியும் அழுக்கணும் அதிக சமமும் கிடையாது நிறைய வளர்த்து நுற்று விட்டு சோப்பு கோட்ட விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுவிட்டா சபாஷ்டன் போக வேண்டிய அவசியமே கிடையாது அவள் பாடி என்ன இருக்குன்னா அவர்கள் வீடு வீடா அலைஞ்சா இவரு கையில காசு இல்லையே யாருக்காவது பண்ணுவோம்னா இன்னைக்கு அமாவாசை பண்ணிக்கிறதுக்கு இல்ல இன்னைக்கு ஏகாதசி பண்ணிக்கிறதுக்கு இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிறதுக்கு இல்லையே சொல்லி திருப்பி திருப்பியே அணிவிச்சு விட்டு கெஞ்சி கூத்தாடி எங்கேயாவது பண்ணி விட்டா இவருக்கு ஏதோ பத்து பைசா அல்லது ஐம்பது பைசா வர்றது அதை கொண்டு ஜீவன நடத்த வேண்டியிருக்கு என்று அவர்களுக்கு விடலாங்கிற நோக்கம் அவர்கள் சில பேர் இங்கே போனார்கள் அந்த பாதுஷாட்டுக அவர்கள் வந்தார் தாம் பண்ணி வைக்கிறதா ஏ எங்க எங்க சேனாயி இருக்கிற இவர் வரு எங்க வர போறாங்க திமிரு புடிச்ச பயல் ஏ பாருங்க அவங்களுக்கு நீ வீடு கொடுத்து அவனுக்கு சம்பளம் போட்டு கொடுத்து நீங்கள் மானியமாக நிலம் கொடுத்து இவ்வளவு சௌகரியம் பண்ணி விட்டுருக்கிறேன் திமிரபுடிச்ச பய அங்க சில பக்தாலெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களோட ராமகிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணகிரின்னு குதிக்கிறாங்க சொல்றதானே நான் போய் சொல்றேன் நம்ம பங்காளிக்காரன் தான் ராஜா தண்டிப்பாருடா ராஜாட்டுக்கு போய் சேவை பண்ணிட்டு வாடா அப்படிங்கிற ராஜா என்ன பண்ணிடுவார் அப்படிங்கிறான் ராஜாவுக்கு கோபம் வந்துடுது அவனை கைது பண்ணி கொண்டு வந்து ரெண்டு போலீஸ் அணிச்சு விட்டார் பண்ணி கொண்டு வந்து போயிருக்கேன் அழைச்சண்டு போனார் அவர் உட்காடுற இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டார் கட்டி எல்லாம் அவர் தீட்டி எல்லா சாமானும் ரெடி பண்ணிண்டு மேல இப்படி கை வச்சுதானே கவனம் பண்ணனும் அவன் உட்காந்துருக்கான் அவன் மேல இப்படி கை வச்சார் அப்படி அவன் அறியாமஸ்பரிசம் அத்தியந்தம் சுகமஸ்முதே இன்னும் பகவத்கீதையில சொல்லிருக்கு பிரம்ம சமஸ்பரிசம் உண்டாமே இதை கை வச்சுதான் அவன் அலாதி சுகத்தை அடைஞ்சான் சுகஸ்பரிசையா இப்படி மாத்தி கைவிக்கிறதும் அப்படி மாத்தி கைவிக்கிறதும் அலங்காரங்கள் பண்ணிவிட சேனாஜி என்ன நீ தோடுற என் ஒரு சுகம் நான் என் ஜென்மாவில அனுபவிக்காத சுகம் ஒண்ணும் இல்லையே எப்போதும் பழக்கப்படிதான் பழக்கப்படிதான் ஒண்ணுமில்லையே மகராஜ் ஒண்ணும் இல்ல இல்லப்பா என்ன என்னவோ பண்றது நீ ஏதாவது மந்திரம் வச்சுருக்கியா மந்திரமும் இல்ல தந்திரம்தான் இப்படி பண்ணி விடுறார் பிறகு ட்ரெஸ் உள்ள பண்ணி விடணுமா அதனாலே அவருக்குள்ளா குள்ளா வச்சு அவருக்கு என்னென்ன கோட் சூட் எல்லாம் போடணுமோ எல்லா ட்ரெஸ்ஸும் பண்ணி விட்டா நிலக்கண்ணாடியில பார்த்தா அதி சுந்தரமா இருக்கு தன்னை பார்த்தாலே அவருக்கு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி விட தெரியுமா எல்லா கலையும் தெரியுமா தினசரி ஆசிரியமான நீ எனக்கு தெரியும் அப்படி தெரிகிற கலையில ஏதாவது ஒண்ணு காட்ட இதோ பாரு அப்படின்னா பட் இடுப்புல கையை வச்சேன் நீலகியா பீதாம்பர தாரியாக சர்வசகஜமா தரிசனம் கொடுத்தோம் பாண்டூரங்கனா இத பார்த்த பார்த்ததும் அவனுக்கு இது ஒரு பகவான் இது ஒரு கோவில ஒண்ணும் புரியாது ஆனா இத பார்த்ததும் ஆகானா ஆகாணா அதிசுந்தரமா இருக்கு அதிசுந்தரமா இருக்கு நான் மறைச்சோட்டு சேனாயியா எனக்கு சேனாயி அதே ரூபத்தை காட்டு அந்த ரூபத்தை காட்டு அது ஒரு தரம் பெரிய காரியம் போனா போறதுன்னு காண்பிச்சேன் அத மறுபடியா அதை காட்ட அதை காட்டு ஒரு தரம் நீ அந்த ரூபத்தை காட்டாத போனா உன்னை விடமாட்டேன் விடாத என்ன பண்ணுவீ ரூமில் வச்ச போட்டி விடுவேன் கூட நான் போயிடுவேன் எப்படி போவேன் போயிடுவேன் போயிடுவியா போ பாப்போ போ பாப்போம் அப்பேற்பட்ட பாபு சாஹா முழு முரடர் தான் முலேட்ச ராஜா தான் இருந்தாலும் பித்து பிடிச்சப்பட்டாலும் பிரம பிடிச்சா இருக்கு சேனா இக்கஹாமை சேனா இக்கஹாமகை சொல்லிருக்கான் சேனாகி எங்க சேனாகி எங்கே நேர சபைக்கு வந்துட்டா சேனாகி எங்கே என்ன மஜாவில கைது பண்ண போலீஸ் யாருக்கு சேனாகி கஹாங்கும் பொழுதே சேனா நாகிதர் கையும் விளங்குமா வரார் அவரை பார்த்த அனு பட்டினி அவரை விடுவிச்சோடு விடுவிச்சோடு விளங்க விட்டுவிட்டு கையபடி புடிச்சண்டா வாரம் உள்ள அழிச்சு அதே ரூம் இந்த ரூமுக்கு வந்தாடி வந்தீரே அந்த ரூபம் காட்டும் மகராஜ் உங்களிடத்தில் நிறைய பக்தர்கள் வந்தா அவர்களோட கூடி ஆடி பஜனை பண்ணிட்டு நீ தான் வந்தேபா நீ வந்து நான் இருக்கிறேன் நான் பண்ணிவிட்ட ட்ரெஸ் தானே நான் வல்லம மகரா அலங்கார நீ ஒரு ரூபம் காண்பே அந்த காட்டுன்னு நான் ரூம்ல வச்ச உடனே பூட்டலையா இல்லவே இல்ல நீ சாதிக்கிற மறுபடியும் நான் அந்த ரூபத்தை காட்டுன்னு சொல்லுவேன்னு பயப்படுற நான் விடமாட்டேன் நீ அந்த ரூபத்தை காண்பி எனக்கு அகம் நாகவற்றி வதசி பிரபோ திரவாக்கீர்த்தனூனம் சேம்தக்கீ பிரும் தற்கஸஸ்பரிசமாசி பார்த்திவா உண்மையிலே நான் வரலே எனக்கு பறிந்து கொண்டு பகவான் தான் வந்திருக்கிறான் நான் புரிஞ்சனுட்டேன் என்னுடைய இஷ்ட தெய்வம் பண்டறிபுரத்தில் இருக்க அந்த பாண்டுரங்கன் தான் என்னுடைய ரூபத்தில் வந்திருக்கணும் உன் உள்ள பரம கிருப்பையினாலே அந்த பாண்டுரங்கனே உமக்கு திவ்ய ரூப தரிசனம் கொடுத்திருக்கிறார் எனக்கு அந்த ரூபத்துல காட்சி கொடுக்க சக்தி இல்லே நான் உங்களுடைய நாதித நான சேனாயிதான் ஆனா சித்தமினாடி வந்தது என்னுடைய ஆனா நான் துடிக்கிறேன் என்னால் நினைக்கிறதா கிருப பண்ணு நினைக்கிறதா இல்ல பகவானுடைய கிருப்பையை ஏமாத்தி நான் வாங்கி நுட்டேன்னு நான் இன்னும் உருகலையே மகாராஜ் இத்தனை என் உயிர் போயிருக்க பாபிஷ்டோகம் வஞ்சகோகம் நிர்தயோகா மண்மித்தமிதம் கர்ம கிருதமூ தேனே அப்படிங்கிறார் பகவானுடைய கிருபைக்கு தகுந்த பக்தி தனக்கு இல்லையேன் ராஜா அப்படியே அசந்து போயிட்ட உங்க நான் வேலைக்குத்தான் வச்சிருந்தேன் ஆனால் ஒரு சாதனை இல்லாமல் விளைச்சனான எனக்கு தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைச்சதே இனிமேல் உங்களை நான் குருவான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சேனாகியாவும் இல்லை குருவாவும் இல்லை மறுபடிய பிரபு செய்யாம இருக்கணும் அவ்வளவு பரிவு என் பிரபுக்கு இருக்கும் பட்சத்துல மகாராஜ் என்னை மன்னிச்சு விடனும் இந்த நான் பண்டரிபுரமே போயிட போறேன் என்று சொன்னார் ராஜா அதுலயே இருந்து கொண்டு வரப்போகிற போகிற வரப்போகிற யாத்திரிகாளுக்கும் சாதுக்களுக்கும் தன் தொழிலை செய்து அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு ஜீவனம் நடத்திக்கொண்டு பாண்டுரங்க சேவை பண்ணி கொண்டிருந்தார் அதான் பண்டரிபுரத்தில் உள்ள ஒரு அழகு இந்த பாண்டூரங்கனுடைய நாலு வீதியும் இப்படி சுத்தி வந்தா ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தா இது நாம தேவருடைய வீடு இது சேனாயனுடைய வீடு இது நரகரிசோனாருடைய வீடு எந்த வீட்டுக்குள்ளேயும் புகணும்னு தோணும் ஒவ்வொரு வீடும் அந்த பக்தாவுடைய வீடு இன்னைக்கும் அதே பரம்பரையில வந்த சாதுக்கள் இன்னைக்கே இருக்கா சாதுக்கள் சாதுக்களா இருக்கா அதான் பண்டடிபுரத்துல ஒரு அழகு அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வீடும் பஜன அடந்தா வீடுன்னு பெயர் அவ்வளவுதான் தவிர மட்டம் உள்ள புகுந்தோமானால் அந்த பரம்பரையில வந்து ஒரு சாது இருப்பார் ஒரு தம்பூராக வைத்து கொண்டே அதை தட்டி கொண்டே விட்டல் விட்டல் விட்டல் நாமஸ்மரணம் பண்ணிருக்கிறான் நாம பிரம்மம் இல்லாத வீடே கிடையாது அந்த வீட்டில் உள்ள பரிமாறம் தான் அகண்ட நாம நூறு பேர் சேர்ந்துதான் இருபத்தி நாலு மணி நேரம் நியமம் அதனால என்னன்னா புருஷன் சித்த நேரம் பஜனை மணன்டே இருப்பான் பொன்னாட்டி சமையல் பண்ணிருப்பா பொம்னாட்டி வந்துட்டாளானா இடத்துல கொடுத்துட்டு புருஷன் தன் வேலைக்கு போவான் இல்ல அவனுக்கு போக வேண்டது குழந்தைக கொடுப்பா புள்ள இருப்பான் யாராவது மாத்தி மாத்தி வீட்டில் இருக்கிறவாளே அவன் தம்பூராவ வைத்துக்கொண்டு ராமகிருஷ்ணகரி ராமகிருஷ்ணகரி சொல்லின்றே இருக்க வேண்டியது அந்த கிரகத்துல உள்ளவா தான் சாதுக்கள் அவ அத கீழே வைக்காம அகண்ட ஸ்மரணம் பண்ணிண்டே இருக்கவேன் இப்படி ஒரு வீடு மட்டும் இல்ல நாம வீட்டுக்கு போனா அப்படி சேனாஜி வீட்டுக்கு போனா அப்படி ஞானேஸ்வர் முத்தாபாய் வீட்டுக்கு போனா அப்படி ஏகநாதர் வீட்டுக்கு போனா அப்படி எவ்வளவு பக்தால் சரித்திரம் சொல்றோமோ அவ்வளவு பக்தா வீடும் பண்டிரிநாதனுடைய சுத்தீவிர இருக்கு பண்டிரி இன்னைக்கு போய் பாருங்கோ இந்த ஆச்சரியத்தை அந்த வீட்டுல எல்லாரும் ஏழைகள் தான் எல்லாரும் கோட்டீஸ்வரால ஆனாலும் அந்த குடும்பத்தில் உள்ள பாகவதால் இன்னைக்கும் அகண்டஸ்மரணம் பன்னெண்டுக்கால் ஆனால் இன்னைக்கும் அந்த நாமதேவரையே பார்க்கிறோம்னு தோன்றதே தவிர இன்னைக்கும் அந்த சேனாநாவிதரை பார்க்கிறோம் தான் தோன்றது அந்த சாதுக்களுடைய ரூபத்தை பார்த்தால அத்தகைய பிரேமையோடு கூட இன்னைக்கும் விளங்குறார்கள் அந்த மகான்கள் பகவானுக்கு இந்த ஜாதிங்கிறதே கிடையாதுங்கிறத நிரூபணம் பண்ணது பண்டறிபுரம் தான் மற்றொரு பக்தர் ரைதாஸ் அப்படின்னு பெயர் இவர் சக்லியன் செருப்பு தச்சு வியாபாரம் பண்றவர் என்ன தொழில் என்ன பரிபக்கம் வர்த்தேளா செருப்பு தச்சு தச்சு வியாபாரம் பண்றவர் ஆனால் அனைவர்தும் தன்னுடைய ஹிருதயத்துல பாண்டுரங்கனை தச்சு விட்டார் பாண்டூரங்க ரூபவையே ஹிருதயத்துல இருக்கு எப்பொழுதும் பகவத் தியானத்திலே இருக்கிற அவருக்கு ஏதாவது மாசத்துக்கு பத்து ஜோடி தைப்பறோம் என்னவோ அதுல வரக்கூடிய வருவாயே போறோம் அன்னவஸ்திரத்துக்கு குடும்பத்துக்கு இருந்தா போர் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை இல்லை பெரும்பாலும் நாமஸ்மரணத்திலேயேதான் ஈடுபடுவர் எல்லாருக்கும் வரிசையா கடை உண்டு போலே அவருக்கு ஒரு செருப்பு கடை உண்டு உட்கார் தவறாம ஆஷாட காவசி கார்த்திகாவசிக்கு பண்டரிபுரம் போயிடுவர் மற்ற நாட்கள் தன்னுடைய தர்மத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் பார்க்கறதுக்கு செருப்பு தைக்கிற சக்லியர் அவர் ஹிரதய பிரேமைய பார்த்தா எப்பேற்பட்ட பிரேமின்னு அவருடைய பாடல் சொல்றேன் இந்த பாடலை பார்த்தாலே தெரியும் प्रभु जी तुम तुम जाके अंग अंग பிரபுி தந்த பணி அங்க அங்க பாத்தவத்தோரா प्रभु जी ही तुम दीपन हम बाती जाके ज्योति भर रही दिन रा प्रभु जी ही तुम मोती हम दागा जा பிரபு தூமி கரை தாசா சந்தனம் இருந்ததானா கொஞ்சம் ஜலம் இருந்து அரைச்சாதான் அழகம் மனம் வர்றது இவர் சொல்லிக்கிறார் பிரபோ நீ சந்தனம் நான் ஜலம் நம்ம ரெண்டு பேரையும் அரைச்சா கமகமன் மணக்கிறது பிரபுஜி சுகந்த் பிரேமதான் நம்முடைய சுகந்தம் பிரபோ நீ தான் மேகம் நான் தான் மயில் உன்னை பார்த்தா நான் தோகை விரிச்ச ஆடுவேன் பிரபோ நீ தான் சந்திரன் நான் தான் சகோர பட்சி உன்னை பார்த்து பார்த்து நான் கூவுவேன் பிரபோ நீ தீபம் அதுல நான் தி நம்ம ரெண்டு பேர் எடுத்துலயும் ஒரு பிரேம பிரகாசம் வீசலது பிரபோ நீ முத்து அதுல நான் ஒளி பிரபோ நீ சுவாமி நான் உன்னுடைய தாசம் இப்படி பிரேம செய்கிறேன் அப்படிங்கிறார் பொதுவா நாயிக்கா நாயக பாவத்துல இந்த பிரேமை எங்கேயுமே நிறைய காண கிடைக்கிறது தாச பாவத்துல இப்படி ஒரு பிரேம உடையதான பாடல் இதுவரை என் கண்ண தென்பட்டது இல்லை நாயகியா பாவத்து பகவான நாயகனா பாவிக்கிற பக்தர்கள்லாம் இது மாதிரி ஆனால் இவர் தாச பாவம் அப்படின்னு அவர் வார்த்தையாலேயே தெரிகிறது தன் சுவாமியாக பகவான நினைச்சு இப்பேற்பட்ட பிரேம பாவத்தை காண்பிச்சா எப்படி தன்மயம் விருத்ராசனுடைய பிரேமையை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் விருத்ராசனுடைய பிரேமையிலையும் பகவான பிரபு கூப்பிடாம அசுபதேன்னு கூப்பிடான் அசுபதே பிராணபதேனு கூப்பிடுறான் ஒவ்வொரு உபமானமா சொல்லிட்டு வந்து அது போராதபடி கடைசியில உபமானத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறான் கோபி பாவத்தே தெரியல அப்படி பாடி இருக்கிறான்னு தெரியாது இவர் தாச பாவத்துல இருந்தே இத்தகைய பிரேமையோட பகவான் இடத்துல தன் மனச கொடுத்திருக்கிறார் அல்லும் பகலும் கண்ணீர் விட்டு கொண்டு பகவானையே பாடிந்திருப்பார் இந்த ரைதாஸ் ஒரு சமயம் நம்ம தேசத்த ராஜா யுத்தம் ஏற்பட்டுவிடுத்து அதுக்கு சிப்பாய்கள் யுத்த சிப்பாய்களுக்கு ஜோடு தைக்க வேண்டிய அவசியம் வந்தது ஒரே நாள்ல பதினாயிரம் ஜோடுகள் தைக்க வேண்டிய அவசியம் வந்தது உடனே யார் யார் சமார்கள் அவள் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டா ஆயிரம் ஆயிரம் ஜோடுகள் கொண்டு சேர்க்க வேண்டியது உத்தரவு போட்டு விட்டான் குறிப்பிட்ட நாள்ல ஒரு வாரத்தில் எல்லாரும் ஒத்துணாக்கள் ரைதாசு ராஜா ஆக்ய மீற முடியாது மீறினா தண்டிப்பார் ஒத்து இவரால சாத்தியம் இல்லேது மற்றொர்கள் எல்லாரும் இரண்டாயிரமா தச்சு கொடுத்துட்டோமனால் ராஜ சம்மானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை வேற கூலி ஆள் வேற போட்டு நுட்டார்கள் லௌகீகத்துல சுறுசுறுப்பானவர்கள் இங்க ஓடினார்கள் ஓடினார்கள் கூலி ஆட்களும் போட்டுள்ளார்கள் தொழில் முன்னேற்றத்துல எண்ணம் இவர் ஏதோ தொழில் செஞ்சிருக்கிறாரே தவிர இவருக்கு அதுல நாட்டம் கிடையாது தேடி பார்த்தா ஒரு கூலி ஆள் கிடைக்கல இவர் ஒண்டியாவே தோள்களை கட் பண்ணி இவர் தச்சு போட்டு மாடுமா இவருக்கு மாசத்துக்கு ஒரு ஜோடு எடுத்து கட் பண்ணி ஊசி குத்திண்டு இருக்கும்போது அவருக்கு மனசு பாண்டுவரம் நடத்த லயமா உடனே ஒரு பாட்டு பாடுவர் சித்திர அப்படியே அழுவர் மறுபடியும் காரியத்தை கவனிப்பார் சில சேமி தூக்கி அறிஞ்சிருவர் தனக்கு தானே ஜபமாலி ஜபம்மண் சில சமயம் தூக்கி எறிஞ்சிருவர் தனக்கு தானே தம்புராவை எடுத்து பண்ணிடுப்பார் சில சமயம் விடவே விட்டுவிட்டு பண்டனை பொருத்தவாக போயிடுவார் அவருக்கு தோண்ட பொழுது ஒண்ணு தச்சா ஏதோ அவாத்து குழந்தைகளுக்கு சாதம் போட்டா சரி சுகஜீவி உழைப்பாளி இல்ல ஆகிறாலே அவரை போய் நீ ஆயிரம் ஜோடு கொடுத்தாகணும்னா எங்கே இருந்து தச்சு உள்ளான் தச்சு உள்ளான்னா ஒண்ணும் முடியல இவர் மனசு பரமாத்மா தச்சுருக்கு தசிய காரியம் நை ஒரு காரியமும் பொறுப்பாய்வரா செய்ய முடியாது ஆச்சு ஒரு வாரத்துக்கு ஆறு நாள் ஓடி விடுத்து ஏழாவது நாள் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு வந்துவிட்டால் பொழுது வெடிஞ்சா வந்துடுவான் ராஜா ராஜாவோ ராஜாவுடைய ஆட்கள் யாரோ வந்துருவா எண்ணி இடுத்து இல்லாது தண்டிச்சு விடுவா இவர் பாண்டுரங்கா என்ன உக்காந்து இருக்கிறார் ஆள் கிடைக்கவும் இல்லை சாயங்காலம் ஆறு ஏழு மணி ஆச்சு இந்த ஏழு மணி இருக்கும் உடனே ஒரு பையன் இங்க இருந்து வந்து நிற்கிறார் 24-25 இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல நீ வந்து வேலை செய்வோம் பொழுது விடிய கவலையே படாதீங்க பாபா ஆயிரம் ரெண்டாயிரமும் தச்சு போட்டு விடுவேன் அப்படி சொல்லிடு வாடா குழந்தை பா என்னே எல்லாம் சாமானும் ரெடியா இருக்கு தச்சு போட வேண்டியது நான் கட் பண்ணி கட் பண்ணி போடுறேன் பாபா இது என்ன தம்புராச்சு பாடுவேன் ஒரு பாட்டு பாடுற தைக்காடுங்க உடனே தம்புராண்டார் பாடி ஆற்றின் காரியம் நடக்காது நீங்க கவனையே படாதீங்க பாபா நீங்க மட்டும் பாடிண்டே இருங்க பாட்டை கேட்டு போட்டு தச்சு இன்னும் ஒரு பாட்டு பாட்டு பாடுறார் தைக்கிறான் உடனே இப்படி பாலிஷ் கொடுக்கிறான் அப்படியே குமியுறதுக்கு தைக்கிறாரா ரைதாஸ் சொல்ற குழந்தை உபா உங்களை பத்தி ஒருத்தனவே கிருஷ்ணாடுவே நான் பாட்டு கட்டிவிடுவேன் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டாம் உங்களை பார்த்து கலப்பா இருக்க என்ன பாபா உங்க முகத்தை பார்த்தாலேயே என் கலப்பெல்லாம் தீந்துடும் என்னடா குழந்தை இப்படி வந்து சொல்றையே அப்படி அழகா கட் பண்ணிப்பான் காலை வச்சு அழுத்திப்பான் ஒரு குத்து குத்துமா இப்படி திரும்பி நாக்க துருத்தி என்று இவரை பார்ப்பான் ஒரு பாட்ட பாட்டு பையா எந்த ஒரு பாணி ஒன்னும் விசாரிக்கலையே புதுசா கேக்குறீர் பண்டறிபுரத்துல வந்திருக்க தெரியாதா உங்களுக்கு ரங்கன்னு பெயர் என்ன இப்படி சொல்றேன் நீங்க வருவீர ஏகாசி ஏகாசி பண்டறிபுரம் வருவீரலையா நேர கோவில் வாசல்தான் நம்ம கடை நீங்க போவேல நான் பார்ப்பேன் என்ன பார்த்திருக்கியப்பா நீ நான் யாரையும் கவனிக்கிறதில்ல பண்டறிநாதனே பாண்டுரங்கன யாரு வரா யாரு போறான்னு தெரியாது எனக்கு உங்களை பாக்குறதே வேலை மறுபடியும் தைப்பா மறுபடி ரெண்டு பாட்டு பாடுவர் சிறு சிறு சமயம் இடத்துல கையை வச்சுப்பான் இவரை பா ர நீ நிஜமா பாண்டுரங்கன் தானா உன்னை எனக்கு பாண்டுரங்கனா தோன்றதே பாபா உங்களுக்கு சர்வம் வாசுதேவ மயம் யார் வந்தாலும் யாரு போனாலும் அவன் பாண்டிருங்க அவன் பாண்டே உங்களுக்கு தோன்றது அதனால என்ன பார்த்தாலும் பாண்டுரங்கன்னு நான் பாண்ட பாபா ரங்கன் மறுபடியும் தைப்பான் இவருடைய வேலை இந்த பையன் பேசுறது இவனுடைய சமத்காரம் இவனுடைய அழகு இது ஒவ்வொன்றிலையும் முக்தனா போராறது அவர் ஹிருதயத்துல இந்த பையன் பூர்ணமான நிறைஞ்சிட்டான் ராத்திரி ராத்திரி பொழுத ஆச்சு வெடிகாலமே ஆயெடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சு விடுத்த எண்ணி நூறு நூறா எண்ணி அடுக்கி வச்சு அந்த அரசாங்க ஆட்கள்லாம் வரப்போறா ரைதா சொன்னார் இது என்ன பாது ஒரே நாள் ராத்திரியில வேலை முடிச்சுட்ட நல்ல பையன் நீ கண்ண முடிச்சிருக்க நீ போய் நான் போய் பழு தேச்சுட்டு வரேன்மாமா நீ போய் பழு தேச்சுட்டு வா இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சுண்டு நம்ம ஆத்துல சாப்பிட்டு விட்டு போகலாம் மான அப்படியே உனக்கு கொடுக்கிறேன் எனக்கு வேண்டாம் நீ தான் உழைச்சிருக்க நீ அதை வாங்கிட்டு நானும் அதாவது ராஜபட்டால் வருவாத்துக்கு எண்ணி கொடுத்து நீங்க எண்ணி கொடுத்துட்டு வரும் நான் வரேன் நான் போய் பலி தேச்சுட்டு வரேன் கடலின் சரசரனை இறங்கி நான் போயிட்டான் இந்த ராஜபிடம் வர வரையிலும் காத்திருந்தார் அவர்கள வந்தார்கள் எண்ணி வச்சிருக்கிறா இதை கொடுத்தா வேற எந்த கடையிலையும் யாரும் சரியா பண்ணல இங்குதான் சரியா பண்ணிருக்கிறேன் நல்ல சம்மானங்கள் கொடுத்தா அந்த செருப்புக்குள்ளைகளும் ரங்கனுக்கே கொடுத்துடலாம் நினைச்சார் வச்சு விட்டு பக்கத்துல நதி தீரம் தானே நதிக்குதானே போயிருக்கிறான் என்று கீழே இறங்கி கடையை பூட்டி கொண்டு நதி தீரத்துல வந்து பார்த்தா இந்த பையனை காணல எல்லாரையும் விசாரிக்கிறார் இந்த வழியா ரங்கன் வந்தானா இந்த வழியா ரங்கன் வந்தானா என்று விசாரிக்கிறார் வல்லியே கடத்திர வந்து பாக்குறார் நாளியாக நாளியாக மணி பன்னெண்டு ஆயிடுத்து ஓடி ஓடி கடைசியில அந்த சந்திரபகாநதி கரையிலே ஒரு மரத்தடியில மூர்ச்சியாகி விழுந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதார்த்தா திருமே பக்தி கருத்னோகம் கிரு சிந்தோ விேயர் வீகீ கம் வைக்குண்டூபதின பத்த மே ஹயம் வஜ்ரம்சலா கிருபா சிந்து நீ கருணையில மிஞ்சி விட்டே நான் பக்தியில தோத்து போயிட்டேனேப்பா உன்னுடைய கருணைக்கு தகுந்த பக்தி எனக்கு இல்லையே இது என்ன அல்ப வேலை இந்த வேலையை வைகுண்டபதியான நீ வந்து செய்யவாவது ராத்திரி பூரா என் கொண்டு நீ தச்சு தச்சு தச்சு உன் கை வலிச்சிருக்குமே அடம்புண்டு நான் சொன்னதை கேட்காம நீயே செஞ்சின்றே என் ஹிருதயம் வஜ்ரமா என் கண்ணீர் என் ஹிருதயம் ஓடையமாட்டேங்கிறதை இப்போ பேர்பட்ட ஒரு கிருப்ப நீ பண்ணியும் கூட என் இடத்துல இப்படி ஒரு கிருப்பையை காண்பிச்சும் கூட நான் இப்படி வஜ்ரஹயமா இருக்கேன் என்ன அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துட்டார் அவரை தேடி என்று அவருடைய தர்மபத்தினை வந்தால் ரைதாசனுடைய கண்ணை தொடச்சு ஏன் கிடக்குற ஹோன் அழுதா நம்ம ரங்கன் எங்க போயிட்டான் ராத்திரி வந்தான் அடி ராத்திரி எங்க போயிட்டான் வருத்தப்படாதீ எங்க போயிட்டான் அவனுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சமானத்தை அவனுக்குன்னு வச்சிருக்கேன் அவனுக்குன்னு எண்ணெய் அரப்பெல்லாம் எடுத்து வச்சேன் தேச்சுக்காது போயிட்டானே வந்தது பிரபுனு இப்பதான் தெரிகிறதே எனக்காக ராத்திரி பூரா கண்மொழிச்சான் எங்க போயிட்டான் பண்டறிய பண்டரிபுரத்துல தானே இருக்கான் நீங்க வாருங்க இந்த எண்ணெயை அரப்பி நம்ம எடுத்து பண்டரிபுரம் போவோம் நாமே அவனுக்கு தேர்ச்சி விட்டு இந்த சம்மானத்தை அவனுக்கு நாமே சாத்திட்டு வர விடுறது இல்ல வாங்கும் என்று ஆறுதல் சொன்னதும் தன் பத்திரிகையோட பண்டரிபுரம் வந்தார் அந்த எண்ணெய் அர்ப்பணாலும் பகவானுக்கு தேச்சு அபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாரும் பண்டைநாதனுக்கு பண்ணலாம் பண்ணி வச்சு அந்த ராஜா கொடுத்த சம்மான இவர்கள் கொண்டு வந்திருந்த பதார்த்தங்கள்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அவன் கிருப்பையை நினைத்து எல்லா பக்தாளிடத்திலையும் சொல்லி சொல்லி அழுதார் பக்தர்கள்லாம் சத்தியமென்றே நம்பினார்கள் அந்த பக்தர்களோட பஜனை பண்ணிவிட்டு அடிக்கடி வரக்கூடியவர் மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார் இப்படி அகடன கடனதான் பிரபுனுடைய லீல இவ்வளவும் அனன்யாசித்தியோமாம் ஏதனா பிரியுபாசத்தை தஷாம் நித்யாபியுக்தானாம் யோக்கேமம் வகாமியகுங்கிற கீதாஸ்லோகத்துக்கு வியாக்கியானந்தான் இவ்வளவு கதைகளும் அனன்ய பக்தி பண்டவனுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிப்பேன் என்று பகவான் காட்டக்கூடியது